வணக்கம் மார்ச் 23 மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் போது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சக்தி புரஸ்கார் விருது பெண்களுக்கு வழங்கப்படும் விருதாகும் இரண்டு உலகின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான அதிக சொத்து மதிப்பு மிக்கவர்களின் பணக்காரர்கள் பெண்மணியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி சாவித்ரி ஜிண்டா என்பவர் மூன்று தனக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் கர்நாடகா நான்கு நாகாலாந்து மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளவர் என்பவர் ஆவார் ஐந்து உலகின் ராணுவ பலத்தில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று முழுவதுமாக பெண் அதிகாரிகளால் இயக்கப்பட்ட தென்னிந்தியாவின் முதல் ரயில் சேவை எது இரண்டு ஆசிய வில்பத்தைப் போட்டியில் கலப்பு மற்றும் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றவர்கள் யார் மூன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் முதல் முதலாக எந்த சட்டசபை தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் முதல் முதலாக பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவியல் விஞ்ஞானி யார் ஐந்து இந்திய தொகுப்பு நிதி அரசியல் அமைப்பு சட்ட விதியில் எந்த விதியிலிருந்து உருவாக்கப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி